நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து ஏற்ப நாம் உருவாகிறோம் ஆகவே என்ன நினைக்கிறாய் என்பதில் எச்சரிக்கையாத இரு எண்ணங்களுக்கு ஏற்ப நாம் உருவாகிறோம் ஆகவே என்ன நினைக்கிறாய் என்பதில் எச்சரிக்கையாத இரு நன்றி வணக்கம்